தமிழ் இசைச்சங்கம் சென்னை வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இசை பேரறிஞர் தருமபுரம் திரு சுவாமிநாதன் அவர்கள் நிகழ்த்தும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்குகிறது திரு ஆர் குமார் அவர்கள் விளக்கேற்றுவார்கள் God bless you. ாயகன் புியமமமூர்த்தியே புயன் புண்ணியமூர்த்தியே நரிந்த ரிந்த ஆத nayagan vediyarnayagan vedanaayagan vediyarnayagan vedanaayagan vediyarnayagan vedana nayagan madil nayagan madavar nayagan vede nayagan vediya nayagan madin nayagan madavar nayagan adin nayagan adire nayagan agun aadirehna yagun aadinayana aadirehna yagun aadinayana aadirehna yagun aadinayana aadirehna yagun aadinayana ega dina yega adire na yega bodarna yega punniya யாயணர் அங்க நேரு கூங்கை மணலனில் எந்த Play at な pattern chest Elegan. பிரமர்கள் நொந்தினார் இப்ப நான் பாடின பாட்டத்தான் திருப்பி சொல்றேன் நூறு கோடி பிரமர்கள் இறந்து போய்விட்டார்கள் சொல்றேன் ஆறு கோடி நாராயணர் அங்கே ஆறு கோடி நாராயணர்கள் பிறந்து ஒழிந்தார்கள் இங்கே சமய சர்ச்சைக்கு நான் தேவாரத்தில் இருப்பதை சொல்லுகிறேன் அவ்வளவுதான் இல்லையா ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன் கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போய்விட்டார்கள் ஈரில்லாதவன் முடி ஈறுனா முடிவு உங்களுக்கு தெரியும் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே ஈசன் சிவன் சிவன் ஒருவன் தான் பிறப்பு இறப்பு இல்லாத கடவுள் என்று பேச நம்மை நம்ம சமயம் மாத்திரம் இல்லை வேத்து சமய நூல்கள் கூட சிவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாதுன்னு சிலப்பதிகாரத்தில் கூட வரும் பிறப்பில்லான் கோயில் அப்படின்னு ஆகை முடிவில்லாத கடவுள் சிவன் என்று சொல்லப்படுகிறது இதுல அறவுரை நமக்கு பாட்ட மறுபடியும் சொல்றேன் நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனி ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனி என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுகிற நல்ல வாக்கு நமக்கு கிடைக்கிறது அடுத்து அறுபது வயசானா சக்கியத்த பூர்த்தின்னு சொல்லுவாங்க எழுபதுன்னு சொன்னா பீவரத சாந்தின்னு சொல்றாங்க எண்பத்தி ஒண்ணுன்னு சொன்னா சதாபிஷேகம் சொல்றாங்க சதாபிஷேகத்தையும் தாண்டி இருந்தவர் அப்பர் சொன்ன வயசு அந்த எண்பத்தோரு வயசு கடவுள் சொன்ன அறவுரையிலே நாம் ஒன்னு பார்ப்போம் அவருடையவர் அவர் அப்படி இருந்திருக்க மாட்டார் நமக்காக சொல்லி வைத்திருப்பார் என்றுதான் எல்லோரும் சொல்லுகிறார்கள் நானும் அதனைத்தான் சொல்லுகிறேன் கழிந்தா அலிமலர் கோதை மார் மேலாய் கழிந்தனா மார்க்கம் மேலனாய் கடிந்த நாளும் மெலிவோடு உப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோடு இல்லாது கெட்டே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அவர் தவறாக நடந்திருப்பதற்கு வகை கிடையாது பின்னால வருகிற சமுதாயம் இப்படியெல்லாம் போய்விடும் தெரியுமோ என்னமோ அவருக்கு தெரிந்துதான் சொல்லிவிட்டு இருக்க இப்படியெல்லாம் வினே காலத்தை கழித்து விடுகிறார்கள் அதனால பாலனாக இருக்கும்போதிலிருந்தே அவர்களை தாய் தந்தைய திருத்தி அவர்களை நடத்த வைக்க வேண்டியது பொறுப்பு அது போயிட்டு பின்னால பெண்ணின்பம் காசு பதவி இதுல போய்டிடுதுன்னு சொன்னா கேட்கவே வேண்டாம் பேசவும் முடியாது பேசவும் முடியாது உணவு உண்ணவும் முடியாது உண்ட உணவும் ஜீரணமாகாது தேவையும் இருக்காது தேவையும் போல இருக்கும் இப்படி ஒரு பெரிய தொந்தரவான நேரம் இந்த வயசான காலம் அது சில பேர் சொல்லிட்டே இருப்பான் என் கால் கைகால் நல்லா இருக்கான் இருக்கணும் அப்புறமா போயிடணும் அப்புறமா இவன் பொண்டாட்டி கூட சொன்னி கேக்க மாட்டான் பெரிய ரோதனை இவன் கைகால் சொன்னபடி கேட்காது ஒரு பக்கம் இவன் பொண்டாட்டி பிள்ளைகள் சொன்னது கேட்காம இருக்கிறது ஒரு பக்கம் இந்த ரோதனையிலேயே இவன் பாதி உயிர் போயிடும் அதத்தான் அவர் வருத்தப்படுறாரு இப்படி அதை குறிக்கோள் என்ன செய்திருக்கணும் பாலனாக இருந்த இவன் கோயில் இந்த நல்ல காரியம் எல்லாம் செய்திருக்கணும் பஞ்சாட்டம் சொல்லி இருக்கணும் விபூதி பூசி இருக்கணும் கோயிலுக்கு போயிருக்கணும் இதெல்லாம் நடுமத்தில் இருக்கிற வயசும் போகல கடைசி காலத்துலயும் முடியாத நிலையிலையும் போக முடியாம தங்கி போய்ட் இல்லையா இப்படி இருக்க கூடாது குறிக்கோளோட இருக்குபூதி பூசிக்கோ ருத்ராட்டம் போட்டுக்கோ பஞ்சாட்டம் சொல்லு சிவனை தரிசனம் பண்ணு இந்த குறிக்கோளை தான் அவர் சொல்றாரு நான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதான் என்னுடைய குறிக்கோள்னு சொன்னா அதை ஒத்துக்கல இல்லையா ஆடு மாடு கூட தான் சாப்பிடுவேன் ஆடு மாடுகள் தான் குழந்தை வைக்கிறது இல்லையா அதுக்கு என்ன வித்தியாசம் கூட போயிடும் அதனால இந்த குறிக்கோளோடு நீ வாழ்ந்துவிடு என்றுதான் இந்த திருப்பாட்டை அவரை சொல்லியிருக்கிறார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் பலனாய் கழிந்தனும் பனிமலர் கோதை வாடும் மேலனாய் கழிந்தனும் மெலிவோடு முப்பு வந்து ாய்கடிந்த நாளும் குறிோ இல்லாது கட்டேன்லனாய் கழிந்த நாளும் குறிணில்லாது கட்டேன் பனிமலர் கோதை மாதம் மலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டேன் பெரிவோடு உப்பு வந்து கோலனாய் கடிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டேன் செலுலாம் படனவேடி திருக்கொண்டீச் சரத்துள்ளானே திருக்கொண்டீச்சரத்துள்ளானே திருக்கொண்டீச்சரத்துள்ளானே திருக்கொண்டீச்சரத்துள்ளானே பாலனாய்க் கழிந்த நாளும் பனிமலர் போதை மாறும் வேலனாய்க்கழிந்த நாளும் வெளிபொரு மூக்கு வந்து பாலனாய் கழிந்த நாடும் பனிமலர் போதைமாகும் மேலனாய் கழிந்த நாடும் வெளிபொரு போலனாய் கழிந்த நாடும் ே செ பரவே குடித்துரத் துணா டி சின்ன புழு கோத்து தண்ணியில் போட்டுருவோம் அதை திங்கறதுக்கு போய் தூண்டில் போயிடும் இந்த நல்ல சங்கீதம் தான் கேட்கும் கொஞ்சம் அவலயமான பாட்டுகள் அதை குடிக்கணும்னா என்ன பண்ணுவான் ஒரு ஓட்ட தகரத்தை போட்டுட்டு மடமட மோடமாட தட்டினான்னா இதை பொறுக்காம அப்படியே செத்து கீழே விழுந்துரும் சொல்றாங்க அது அது இப்ப இருக்கமா இருந்ததுன்னா அது இல்லன்னு சொன்னா இப்ப நிச்சயமா அது நியாயம்தான் ஏன்னா இப்ப நம்ம நாட்டு சங்கீதம் போற எங்கயோ போய்குன்னு இருக்கு சரி அத வந்து இப்ப வேண்டாம் அது இல்லாம இருந்ததுன்னா ஆச்சரியம் இல்லை போயிட்டு அந்த அந்த குலமே போயிருந்ததுன்னா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரி விட்டுடுவோம் அப்புறம் இந்த யானை உடல் வேண்டி அந்த பெண் யானையை பார்த்து இது குடியிருந்து இது மாட்டியும் இத மூளை தான் சொல்லுவாங்க இல்லையா நாக்கு சுவையினால கெட்டு போகாதே செவிச்சுவையினால கெட்டு போகாதே உடம்பு சுவையினால கெட்டுப்படாதே அப்படி இதே மாதிரி இன்னொரு பாட்டு அப்பருடைய பாட்டு இந்த அற உரைகள் அப்பர்கிட்ட தான் நிறைய வருகிறது சம்பந்தர்கிட்டையும் வருது இல்லைன்னு சொல்லல அதை விட அப்பர்கிட்ட ஜாஸ்தி தான் வருது என்னுடைய கணிப்பு அப்படி இன்னொரு பாட்டு பார்க்கலாம் கரும்பின பனிமணக்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆடும் அரசினும் எனக்கு எத்தொன்னு ஆகும்போது நான் பாடி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு எண்ணி பார்த்தேன்னா என் உடல்ல ஒரு நடுக்கம் ஒரு நடுக்கம் இருக்கும் வரும் இப்படித்தான் அவர் சொல்லி இருப்பார் எண்ணி நினைக்கிறேன் போறான் நல்ல வேலையா எழுதி வச்சான் யாரோ ஒரு பெரியவன் ராஜராஜ சோழன் எடுத்து கொடுத்தான்ஜ சோழன் இல்லன்னா அந்த பாட்டு நமக்கு கிடைக்குமா நாம கவலைப்படல இன்னைக்கு இல்லையா தமிழ் தந்து விட்டு போனானே அந்த பெரியவன் எண்ணி பார்க்கிறோமா நாம இல்ல கரும்பினு பனிமல குணர் பாவை நல்லாரினு இனிய தன்னடைந்தார்கு இடை மருதனே இனிய தன்னடைந்தார்க்கு இடை மருதனே கனியினும் இனியல் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியடை மருதனே கட்டிப்பட்ட கரும்பினும் இனியம் இடை மருதனே பனிமலர்குடற் பாவை நந்தாரினும் இனிய இடைமருதன் கனியும் இனிய கட்டிபட்ட மருதனே கட்டிப்பட்ட கரும்பினும் இனியா இடை மருதனே பனிமலக்குழற்ப இடை மருதனே தனிமுடி கவித்து ஆடும் அரசினும் இனியல் இடை மருதனே இனியனே இனிய இடைமருதனே இனியம் அந்த இடைமருதன் இனியிருந்த அவளுடைய இனிப்பு இருக்காது ஏகாரத்துக்கு இருக்கிற ஒரு கௌரவம் அவன் இனியவன் இதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்து போயிடும் பாறனாக இருக்கிறவங்க இந்த கனியும் கரும்பும் கட்டியும் கட்டி என்பது கல்கண்டு அல்லது கருப்பு கட்டி சொல்லு அப்புறம் கொஞ்ச வயசாக விட்டு இந்த பெண் என்போம் தனிவா பனிமலற்குடல் பாவை நல்லாரினும் இனியன் இத மாத்திர அவர் சொல்லிட்டு போனாரு எத்தனையோ இனிப்பு இவன் போய் கெட்டு போறான் இல்லையா யார் சொல்றது சொன்னா கேப்பான கடவுளா வந்தவனை திருத்தினாத்தான் உண்டு மனிதன் சொல்லி திருந்த மாட்டான் இல்லையா நாம கடவுள்கிட்ட தான் ஆனா தான் எல்லாத்தையும் கடவுளையே ஒப்படைச்சாங்க அவங்களாம் நமக்கு ஒப்படைக்க தெரியல நாம சொல்லி சொல்லி கெட்டு போறோம் அந்த தனிமுடி கவித்து ஆடும் அரசினும் பதவிக்கு வருவது அதெல்லாம் விட இனியவன் இருந்தான்டா அப்படின்னு சொல்ற எவ்வளவு அற்புதமான பாடல் இத சொன்னா இன்னைக்கு இதுக்கு மனித வர்க்கம் என்னமா கிடையாதுரா ஒரு மந்திரியா இருக்கணும் இருக்கணும் அப்படி பதவியில இருக்கணும் பதவியில இருந்து நல்லதை பண்ணணும்னு நினைக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நான் என்னுடைய வயசுக்கு நான் எண்ணி பார்த்தேன்னா என்னால சொல்ல முடியல பதவியில இருப்பவர்கள் மனித சமுதாயத்திற்கு அல்லது உலகத்திற்கு அல்லது நாட்டுக்கு நன்மை செய்வார்களா அப்படின்னு எண்ணி பார்த்தா இன்னைக்கு எத்தனை மனிதன் தேர்வான் அப்படின்னு என்னுடைய கணிப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது என்னுடைய கணிப்பு நான் சொல்ல மாட்டேன் அத நினைத்தால் கூட மனித சமுதாயம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா உருஷா ஆகிற மாதிரி ஆயிடுமோ கூட நினைக்கிற அளவுக்கு இருக்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் செய்வதே தொழிலாக தான் இருக்கிறான் இவனை யார் திருத்தறது கடவுள்தான் திருத்தம் இல்லையா இதத்தான் நான் வேண்டும் அதத்தான் சுவாமி சுந்தர் தனி முடி கவித்து ஆளும் அரசின் இனியம் தன்னடைந்த அரசு இடைமருதனே இனியம் தமிழிசை அண்டையிலிருந்து இன்ன வரைக்கும் தமிழிசை என்பது தேவாரம் தான் தமிழிசை அதற்கப்புற பாக்கி எல்லாமே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதனால தானோ என்ன தெரியல இந்த மாத மாத ஒரு நிகழ்ச்சிக்கு இடம் கிடைத்தது பதிகத்தில் இன்னொன்னு செல்வம் தான வேணும் செல்வம் வேணும்னு நினைக்கிறியா இடைமருதனை கும்பிட்டு விட உனக்கு செல்வம் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா போடா தேவேந்திரனை விட உனக்கு குபேரனை விட செல்வம் கிடைத்து விடும்மடா சாமி சொல்ற அப்பர் இம்மெளிவானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவித்து நீத்திடும் எம்மையாலும் இடைமருதன் கடல் செம்மையே தொடுவார் வினை சிந்துமே இப்படி ஒரு அறவுரை ஒரு செல்வம் வேணுமா அவன் கொடுத்து விடுவான் உன் பிறவிட்டு வேற கூட அவன் அறுத்து விடுவான்டா நீ இடைமறவு வைக்கிற கடவுளை தொழுது விடு என்பது அந்த திருப்பாடு இப்படி ஒரு அற்புதமான பாடல்களே எல்லாம் நமக்கு கிடைக்கச் செய்தவன் ராஜதாசம் இன்னொரு பாட்டு அப்பர் திருக்குறுந்தகை அறவுரைன்னு ஒரு கேசட் பாடியிருக்கேன் நிச்சயமாக நோக்கத்தோடைய பாடுகிறேன் வருமானத்தை நினைக்கிறேன் மூன்றாவதாகத்தான் என்னுடைய வருமானத்தை நான் நினைக்கிறேன் முதல்ல நினைக்கிறது தமிழ் மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் ஆமா திரு திருத்தாண்டக அறவுரைன்னு ஒண்ணு பாடியிருக்கேன் திரு குறுந்தொகை அறவுரைன்னு ஒண்ணு பாடியிருக்கேன் அப்புறம் திருநேரிசை அறவுரைன்னு பாடியிருக்கேன் திருஞான சமுதர் அறவுரைன்னு ஒண்ணு பாடிருக்கேன் பட்டினத்தார அறவுரைன்னு ஒண்ணு பாடியிருக்கேன் திருமூலர் அறவுரைன்னு ஒண்ணு பாடியிருக்கேன் அதெல்லாம் அந்த நல்ல நீதிகள் சொல்லப்படுகிறது கேட்டா தான் இவன் ஒழுங்கா வாழ முடியும் என்பது என்னுடைய கருத்து அதனால அப்படிதான் பாடியிருக்கேன் நான் அதெல்லாம் நீங்க வாங்கி என்ன தப்பு சொல்லவே முடியாது ஒரு வருஷம் ஆனாலும் விடை விடாம நீங்க கேட்பதற்கு இன்னைக்கு தேவாரம் ரெக்கார்டு இருக்கு ஒளிநாடா இருக்கிறது நீங்க வாங்கி கேட்கணும் அவ்வளவுதான் அந்த கடமையைத்தான் நான் செய்து இருக்கேன் இன்னும் இந்த கடமை இன்னும் முடியல இல்லையா ஆமா நிச்சயமாக நான் முடித்து விடுவேன் என்று நான் நம்புகிறேன் அது உங்களுக்காக அப்ப அப்படியான இன்னொரு பாட்டுன்னு சொல்றார் பார்வ அழுது காமுற்று அறக்குகின்ற நின்று அழுது காமுத்து அறத்துகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் பொரு புண்ணியத்தையும்த்தையும் சிவனே கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான் என்பதுதான் இதனுடைய பொருள் அதுக்காக இவர் என்ன சொல்லிவிட்டாரு உன்னை துதிக்கிறவனையும் நீ கணக்கெழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாள் உன்னை எகிழறவனையும் நீ கணக்கெழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதுதான் இதனுடைய பொருள் இங்க எதிரிய லைட்டினுடைய கணக்கு எங்க இருக்கிறது எங்கேயோ ஒரு மூல இருக்கிற மீட்டர்ல அந்த கணக்கு வந்து விடுகிறது மாதம் முடிந்த அங்க வந்து அவன் மீட்டர் எழுச்சி சொல்லிட்டு போயிட்டான் சரியாச்சு அது போல கடவுள் எங்கேயோ இருக்கிறான் எங்கேயோ கோயில்ல மாத்திரம்தான் இருக்கிறான்னு நாம எண்ண முடியாது அப்படி என்னன்னா தவறு புறம்புறம் திரிந்த செல்வமே நர் மாணிக்கவாசன் என் பக்கத்திலேயே இது போய்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் பக்கத்திலே போயிட்டு இருக்கிற இவ்வளவு பாவம் செய்ய தோணுமா அந்த நினைப்பு நமக்கு இல்லை அதனால செய்யணும் அதான் சாமி சொல்றார் நீ கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை போற்றுகிறவன் நீ கணக்கு எழுதி ஏன் வேற ஒருத்தர் எழுதப்பட்டதா இவரே எழுதினார் அப்படின்னு சொன்னா கணக்கு எழுதுறவங்களுக்கு தெரியும் தானே எழுதுறதுதான் உண்மையான கணக்கு இல்லையா கணக்கு எழுதுகிறவர்களுக்கு தெரியும் தானே எழுதுகிற கணக்குத்தான் உண்மையான கணக்கு வேற ஒருத்தன் கணக்கு எழுதுறது தயார் செய்யப்பட்ட கணக்கு இல்லவா இதனை பத்தி விளக்கமா சொல்ல வேண்டாம் இல்லையா அனுபவிக்கிறோம் ஆக இந்த கணக்கு அவனே எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான் அதுல தப்பு வருவதற்கு வகையே கிடையாது என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த கணக்கு படிக்கப்படும் அன்னைக்கு நீ மாட்டிக்கொள்ளுவாய் ஆமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில ஒரு கதை ஒண்ணு உண்டு இந்த விவேகானந்தாகட்ட அவருக்கு ரொம்ப பிரியம் அவரு என்ன பண்ணாரா பாக்கி இருக்கிற அடியார்கள் என்னடா விவேகானந்த மாதிரி தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறார் சுவாமி அப்படின்னு நினைத்தாராம் இதுக்கு ஒரு விடை காணணும்னு நினைச்சார் சுவாமி என்ன பண்ணாராம் ஒரு பத்து வாழைப்பழத்தை கொண்டு வர சொல்லி பத்து பையங்கள்ட்டையும் கொடுத்து பத்து அடியார்கள்ட்டையும் கொடுத்து இந்தா இது எடுத்தும்போ இதை கொண்டு போய் ஒருத்தனும் இல்லாத இடத்தை தின்னுட்டுவாண்டா திருத்த போயிட்டான் கடைசியில் வந்தார் திருத்தும் ஒருத்தரும் தின்ட்டுவா ஒருத்தன் போய் தின்னு விட்டு வந்தான் டே வாழை போய் சாப்பிட்டாடா ஒருத்தரும் தெரியாம ஒருத்தன் தெரியும் எங்க சாப்பிட்டேன் ஒரு ரூம்ல கதவுலாம் சாத்தி விட்டு ஜன்னல் எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஒரு போர்வையை போட்டு நல்லா போத்திக்க அது உள்ள இருந்து சாப்பிட்டேன் ஒரு பயலும் பாக்க சபாஷ் கெட்டிக்காண்டா நீ சரி இன்னொருத்தன் தான் நீ சாப்பிட்டு எப்படி சாப்பிடு தோட்டத்தில் இருக்கிற கணக்குள்ள தண்ணிக்குள்ள போய் மூழ்கின தண்ணிக்குள்ள மூழ்கிடுத்து வந்துட்டா ஒருத்தர் பார்க்கும் இப்படி ஒருத்தன் ஒருத்தர் ஒண்ணு வந்தான் கடைசியா விவேகந்தா வந்தார் அவர் இந்த வாழ்பத்தை கைல எடுத்துட்டு வந்துச்சார் ஏண்டா விவேகந்தா நீ சாப்பிடலையா அப்படினா ஒருத்தரும் இல்லாத இடம் எனக்கு அம்புல எங்க பார்த்தாலும் நீங்கள் என்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறீர்கள் காலி என்னை அம்பிளே என்று சொல்லுவது உங்களுக்கும் தெரியும் தானே எனக்கும் தெரியும் தானே அப்ப எங்கையும் இருக்கிற கடவுள் இந்த கணக்கை நிச்சயமாக எழுதி கொள் வந்தானே என்னைக்காவது எழுதி விட்டானே எழுதிய கணக்கு படிக்கப்பட்டால் என்ன ஆகும் மகாத்மா காந்தி சொன்ன நினைப்பதெல்லாம் வெளியே சொல்லு பார்க்கலாம் முடியுமா முடியுமான்னு நினைப்பதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா சொன்ன அந்த மனித சமுதாயம் நம்மளை வாழ விடுமா முடியாது அப்படி போக்கிருத்தனமான எண்ணங்கள் நாம எண்ணுகிறோம் என்று அர்த்தம் இல்லையா ஆமா அதை வாரியார் சொல்லுவார் வீட்டுல ரொம்ப சொல்லிக்காம போறானே என்ன காரணம் அப்படின்னா அவன் போற இடம் சொல்லிட்டு போற போகாத இடம் அதனால அவன் சொல்லாம போறான்னு சொல்ல முடியுமா வேற எங்கேயாவது போவான் குடிக்க போவான் ரெண்டும் கூத்தி வீட்டுக்கு போவான் அதை சொல்ல முடியுமா அவள்கிட்ட சொன்ன அவருக்கு வீட்டு நோடைய முடியுமா அதனால அவன் சொல்ல கூடாத இடத்துக்கு போறான் சொல்லிக்காம போறான்சாமி ஆக கணக்கு எழுதப்படுகிறது என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த கணக்கு படிக்கப்படுமே ஆனால் நீ மாட்டி சில சொல்லுதான் மறுபடியும் பாட்டை சொல்லுங்க தூமலரை தூவி துதித்து நின்று அழுது காமுத்து அறத்துகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரியதனே என்றே இந்த சங்கம் ஏற்படுத்தப்பட்டது ராஜாஸ்வர் அண்ணாமலை செட்டியார் சங்கம் ஏற்படுத்தியது இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாரு பாருங்க இப்படி ஒரு இடம் கிடைக்குமா பஸ் விட்டு எந்த ஊர்ல இருந்து வருகிற பஸ்ஸும் இங்கதான் வரும் பஸ் விட்டு இறங்கினான்னு அப்படி வந்துடலாம் இதை விட்டு வெளியே போனா எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம் டவுன்ல எங்களை போனாலும் பண்ணலாம் வெளியூருக்கு போனாலும் போலாம் இந்த இடம் தேர்ந்தெடுத்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான அந்த மனிதனுடைய பேர் அறிவை எண்ணி எண்ணி பாக்குறேன் நான் நான் எத்தனையோ இடத்துக்கு போய் பாடுறேன் இப்படி ஒரு அமைதியான இடத்தை நான் பார்த்தேன் தான் நான் கேட்டேன் எனக்கு இந்த இடத்தை கொடுங்க தேவாரத்தை பத்தி நான் சொல்லுவதற்கு நல்ல இடம்னு எனக்கு தோணுகிறது அப்படின்னு வேற எங்கெங்கயோட கூப்பிட்டாங்க என்ன வேண்டாம் நானே வேண்டாம் அவர்களை புறக்கணிக்கிறேன் என்று அர்த்தம் இல்லை இப்படி ஒரு சென்டர் கிடைக்க அப்படி ஒரு கட்டணம் இப்படி ஒரு இடம் இந்த தேவார பன்னிசை ஆராய்ச்சின்னு ஒன்று நடத்துகிறார்கள் இங்கே இது அம்பதாவது ஆண்டு நடத்துகிறார்கள் அதுல தேவாரத்தை பத்துரை கட்டுரைகள் இசை சம்பந்தமான கட்டுரைகள் அத்தனையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பன்னிசை ஆராய்ச்சி கூட்டம்னு நடத்துகிறார்கள் இது அம்பதாவது ஆண்டு தேவார ஓதுவார்கள் நிறைய வருகிறார்கள் காலையிலையும் உண்டு மத்தியானமும் உண்டு சார்டியும் உண்டு தேவார இசை நிறைய நடக்க இருக்கிறது இங்கே இந்த வருஷம் திருமுறை இசைவாளர் காஞ்சிபுரம் ஆ விநாயகம் அவர்களுக்கு இசை பேரறிஞர் பட்டம் கொடுக்கிறாங்க கையத்தான் தட்டுங்களா தமிழையே பாடிக்கொண்டு இருக்கிற விநாயகமரியாருக்கு கொடுக்கறாங்க விநாயகமரியார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து எனக்கு தெரிந்து அறுபது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் தேவாரம்னா தமிழ் செய்தானே எனக்கு தெரிந்து அவர் பாடிட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட வருஷம் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப நானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று எனக்கு இசைப் பேர் பட்டம் ஒரு ஏழு பத்து வருஷத்துக்கு இந்திய கொடுத்து விட்டார்கள் ரெண்டாவது தேவார ஓதுவாருக்கு இசை பட்டம் கொடுக்கிறது இது ரெண்டாவது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆமா நான் தேவாரம் தான் தமிழிசை அப்புறம் தான் பாக்கியெல்லாம் நான் சொல்லி கொண்டது இருப்பதற்கு எனக்கு ஆதாரம் கிடைத்து விட்டது அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் இந்த வருஷம் காஞ்சிபுரம் நியாயமொழியாருக்கு அந்த பட்டம் கிடைக்கிறது தேவாரமும் தெரியும் நன்றாக சங்கீதமும் தெரியும் அவருக்கு ஆமா நான் கூட தேவாரத்தை படிச்சு சங்கீதம் இல்லாட்டி போனா நம்ம ஒழுங்கா பாட முடியாதுன்னு சொல்லிதான் மறுபடியும் சங்கீதமும் படிச்சேன் அண்ணாமல் பல்கழகத்துக்கு போய் அதுல ஒரு அஞ்சு வருஷம் படிச்சேன் இதுல ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படாத பாடுபட்டு படிச்சேன் ஆமா அப்பத்தான் நமது தமிழ்ச்சியை ஒழுங்கா பாட முடியும் அதுக்கெல்லாம் நீங்க தவறாமல் இருந்த பன்னிசை ஆராய்ச்சிக்கெல்லாம் வந்து இருக்கணும் என்பது என்னுடைய கூட சங்கத்தாருக்காக நிகழ்ச்சி வெளியிட்டு இருக்கிறார்கள் நீங்க வெளியில போகும்போது ஆபீஸ்ல கேட்டா நிச்சயமா தருவார்கள் நீங்க எல்லாம் தவறாம வர என்பதுதான் சங்கத்தாருடைய எண்ணமும் கூட என்னுடைய எண்ணமும் கூட தவறாது வந்து இந்த பன்னிசை ஆராய்ச்சி கூட்டத்தை சிறப்பிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி ராஜராஜ சோழன் தேவாரத்தை எடுத்து விட்டார்கள் அதனை எப்படி பாடுவது அதை ஒழுங்கா பாடினால்தான் அது ஆண்டவன் செவிக்கு போய் சேரும் என்று எண்ணினான் அந்த பெரிய மகாதவத்தவன் இப்போ என் நீங்க எல்லாம் கூட என்னவோ மாதிரிதானே பாடுறீங்க தவறு பண்ணுகிறோம் என்று நினைத்துத்தான் செய்கிறோம் நிச்சயமாக எல்லா இடத்திலும் அந்த தவறை நான் செய்வதில்லை ஒரு உரிய இசை இருக்கிறது அது முக்கியமான இடத்துல நிச்சயமாக மாட்டேன் ஆண்டவனுக்கு முன்னாலே பெரியவர்களுக்கு முன்னாலே அந்த தவறு நான் செய்வது இல்லை தவறு தவறுதான் என்னமோ பைத்திய சில வேள் செய்துகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் மன்னிக்கு குற்றம் என்று என்னுடைய எண்ணத்தில உண்டு அதனால தான் ராஜராஜ சோழன் சுவாமியவே கேட்டான் சுவாமி இதுல பெண் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதே எப்படி பாடுறது அது போன வாரமே உங்களுக்கு சொன்னேன் நடராஜ பெருமான் சொன்னான் திருநீல கண்ட யாழ்ப்பாணர் என்று ஒருவர் இருந்தார் அவர்தான் திருஞான் இசை வாய்ச்சி கொண்டிருந்தவர் கூடவே அவருடைய மனைவியர் மதங்க சூடாமணி அவர் பிறந்த ஊர் திரு என்று அந்த பரம்பரையில் வந்த பெண் ஒருத்தி இருக்கிறாள் அவளை அழைத்து நீ கேட்டுவிடு என்று சொல்லிவிட்டான் நடராஜ பெருமான் இப்படி நடராஜ பெருமான் அசரீதியாக சொல்லி இருக்கிறான் உலகலாம் என்று அசரீரியாக சேக்குடாருக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறான் பரஞ்சோதி முனிவருக்கு சத்தியாய் சிவமாகி என்று பாட்டு எடுத்துக் கொடுத்திருக்கிறான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தில்லைவாழ் அந்தநாதம் என்று எடுத்துக் கொடுத்தான் பித்தாபிரைசூரி என்று எடுத்துக் கொடுத்தான் திகழ்தசக்கர சமூகமைந்தளான் என்று எடுத்துக் கொடுத்தான் காஞ்சிபுரம் சிவாச்சாரியருக்கு இப்படியெல்லாம் எடுத்துக் கொடுத்த கடவுள் பேசிய கடவுள் இன்றைக்கு கண்ணையும் காதையும் மூடிக்கொண்டிருக்கிறானே ஏன் என்றுதான் நான் தினந்தோறும் அவனை கேட்டுக் எதற்காக நீ கண்ணையும் காதையும் மூடிக்கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் கண்ணை திறந்து பார் என்றுதான் அவனை நான் கேட்கிறேன் நான் கேட்டு திருஞான சமுதர் போல இருக்கிறவர்கள் திருநாவுக்கரத்தில் போலவர்கள் கேட்டா தான் நடக்குமோ என்னும் அதை விட்டுவிடுவோம் கேட்டான் சொல்லிவிட்டான் அந்த பெண்ணை அழைத்து வந்து சகல மரியாதையோடு அந்த பெண்ணை உட்கார வைத்து நடராஜா சன்னதியிலே ஓத கேட்கிறான் ராஜராஜ சோழன் அந்த மெட்டு அந்த முறை இன்னும் இருக்கிறது அந்த இன்னும் இருக்கிறதை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார் ஓதுவார்கள் இந்த ஓதுவார்களுக்கு சமுதாயத்திலே மரியாதை இருக்கிறதா என்று பார்த்தால் என்ன பொறுத்த அளவில் நான் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அது போயிட்டு இன்னும் ஏதோ நிறைய இருக்கிறது அந்த ஓதுவாரர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கிறது அதெல்லாம் செய்ய தவறிக்கொண்டே இருக்கிறார்கள் செய்ய வேண்டியவர்கள் நான் எங்கேயாவது ஒரு கோயில்ல ஓதுவாரா இருந்திருந்தா நிச்சயமாக நான் உண்ணாவிரதம் இருந்து அதை சாதிச்சிருப்பேன் நான் கோயில்ல ஓதுவாரா இல்லாத காலத்தினால நான் சாதிக்க முடியாமல் எட்டு இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஆமா ஓதுவாரி நிறைய அவர்களுடைய கௌரவத்தை எல்லாம் குறைக்கிறார்கள் அவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல சரி அது அப்புறமா பார்த்துக்கும் அதை விட்டுற அந்த முரையை இன்னும் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஓதுவார்கள் வாரியார் சாமி அடிக்கடி மேடையில் சொல்லுவார் நீ சமயத்துக்காக நீ ஒன்னும் உழைக்க வேண்டாண்டா ஓதுவார்களை பாட சொல்லி கேள் அதுவே போருமானது என்று அடிக்கடி அவர் சொல்லதை நான் கேட்டிருக்கிறேன் இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு எங்கோ ஒரு இடத்துல ஓதுவார்கள் தேவாரம் பாடுகிறார்கள் வாங்க கேட்கலாம்னு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாராம் தமிழிசை என்று சொல்லுகிறீங்களே அதுவும் தமிழ்சை தான் வந்து கேளுங்கன்னு இவேராவ கூப்பிட்டாங்களாம் அது சொன்னாராம் அந்த ஓதுவார் பாடினதை நான் கேட்டேன்னா உடனே திருநீர் எடுத்து சிவா சிவான் நானும் பூச ஆரம்பிச்சிருவேன் அதனால நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவாரம் கேட்டால் விபூதி பூசி விடுவான்னு அர்த்தம் ஈவேரா சொன்னார் இந்த சங்கத்தை கட்டி காக்கிற ஏசி முத்தையா அவர்கள் சொன்னார்கள் பாடினார் பக்தி வரும் என்பதுதானே வெளிப்படை ஈவேரா ஒத்துகிறார் சொன்னார் ஆமா ஆக அந்த மெட்டு அந்த சங்கீதம் இன்னும் காப்பாற்றப்படுகிறது உங்களுக்கு நான் போன மாசத்துல அந்த புறநீர்மை என்று சொல்லுகிற ஒரு பண் உங்களுக்கு மங்கையரசி பாடி காட்டினேன் வடிவுடைய மழுவேந்தி அப்படிங்கிற தேவாரத்தின் சுந்தர தேவாரமும் போன வாரம் போன மாதம் பாடி காட்டினேன் இந்த மாதம் அடுத்த பண்ணாக இருக்கிறது காந்தாரம் என்று சொல்லுகிற ஒரு பண் அதுல நமக்கு கிடைக்கிற பண்கள் நிறைய இருக்கு நிறைய மழை வச்சிருக்காங்க நமக்கு அதை படித்து பார்க்கிறதுக்கு அறிவும் அவகாசமும் இல்லாமல் இருக்கிறோமே தவிர காந்தாரம்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்கிற உங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிற ஒன்றை மாற்ற நான் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன் பாடலும் இசையோடு வருகிறது அதுல நல்ல நீதியும் சொல்லப்படுகிறோம் அதான் ஆச்சரியம் இந்த திருநூறு என்பது மந்திரம்டா அது தந்திரம் வானவர்கள் கூட இதை பூசிக்கொண்டிருக்கிறார்கள் சமயத்தில் இந்த சமயத்துக்கு திருநதுதான் மிக முக்கியம் என்பத சொல்றார் சாமி அந்த மெட்டு அப்படியே இருக்கிறது இன்னும் எவ்வளவு அலை வந்து மோதுகிறது எவ்வளவு இசை அலை வந்து மோதுகிறது அந்த மோதல்ல கூட நாங்கள் கொண்டு போகப்படாமல் இருக்கிறோமே கட்டி காக்குறோமே இந்த ஓதுவார் சமுதாயம் சைவ சமயம் எண்ணி பார்க்குமா எண்ணி பார்ப்பதற்கு அவகாசம் இருக்கிறதா இல்லை இருந்தாலும் பரவாயில்லை எங்கள் கடமையிலிருந்து நாங்கள் தவற மாட்டோம் மந்திரம் நீரு மேலது ஆதீ பானவெல வேதத்தில் சொல்லப்படுகிறது திருவிற்ற பற்றி திருஞான சம்பந்தம் சொல்கிறார் வேதத்தில் உள்ளது நீர் வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது அஞ்சு பேர் சொல்லப்படுகிறது வேதத்தில் பூதி பஸ்மம் பசிதம் ரட்சை அப்படின்னு அஞ்சு பேர் சொல்லப்படுகிறார் அதுல என்ன சொல்லப்படுகிறது விபூதி செல்வம் தரும் என்று எழுத்திருக்கிறார்கள் வடமொழியில வேல்து நம்ம சமுதாயத்திற்கு வடமொழிதான் வடமொழியில இருப்பது வேதம் தான் நமக்கு மத நூல் தமிழ்மொழியில இருப்பது தேவாரம் திருவாசம் ஐயா வணக்கம் இப்பதான் நீங்க ஈவேரா சொன்னத சொல்லி முடிச்சி ஐயா என்ன சொன்னார்கள் அப்படின்னு சொன்னேன் இப்ப நீங்க வந்து உட்கார்ந்தது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னு கேட்டா முன்னெல்லாம் கண்ணு தெரியாம இருந்தேன் கண்ணு தெரிய ஆரம்பிச்சு நீங்க கல்யாணத்துல சொன்னது அந்த அறுபது கல்லு சொன்னது ஏசி ஐயா சொன்னார்கள் நல்ல கருத்து விபூதி செல்வம் தரும் பஸ்மம் என்பது பாபம் தீர்க்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் நமதுக்கு நமக்கு நம்ம சமுதாயத்திற்கு வடமொழி வடமொழியா தென்மொழியா என்பதை பிரச்சனைக்கு ஓடுவதும் தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா தமிழ் வேதம் என்பது இது சமீபத்தில் ஒரு நூல் கிடைத்தது என் கையில தேவாரம் வேத சாரம் அப்படிங்கிற நூல் ஒரு ஐயர் எழுதியிருக்கிறார் மிக அற்புதமான நூல் அதை நான் திறந்தோறும் படி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு ஐயர் எழுதியிருக்கிறார் தேவாரம் என்பது வேதத்தின் சாரம் அப்படி எழுதியிருக்கிறார் நல்லாக இருக்கிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னே அது எழுதியிருக்கிறார் அவர் எழுதினது எதுவும் பஸ்மம் என்பது பாபம் தீர்க்கும் பசிதம் என்பது ஒளியை தரும் சாரம் என்பது ஆபத்து தீர்க்கும் ரத்த என்பது சகலமான பாதுகாப்புக்கு உரையது இது திருஞான சம்பந்தருக்கு அவங்க தாய் இந்த பதினாறாம் நாள் காப்பிடும் போது திருநீட்டத்தான் பூசினார்கள் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது மத சின்னத்திற்கும் இவ்வளவு பாட்டு கிடையாது குறிப்பாக ஒன்னே ஒன்னு சொல்றேன் தவறாக நீங்க எண்ணி விடாதீர்கள் இருந்து சொன்னா நான் கேட்டுக் கொள்வேன் வைணவத்துக்கு இந்த நாமம் இருக்கிறது பாட்டு இருக்கான்னு சில வைணவ பெரியவர்களை கேட்டு பார்த்தேன் நாராயணன் செல்வம் தந்திலும் அடியார் படுகந்தரம் செய்யும் நீழ்விசும்பரும் அருள் பெருணமொழிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திலும் பெற்றதாயின் ஆயுள் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமும் அதே மாதிரி இங்கே அமைச்சிவாய மந்திரத்துக்கு இருக்கு சொட்டுனை வேதியன் சோதிவானவன் அடி பொருந்த கைதோட கட்டுனை ஒரு கடலை பாய்ச்சி ஆவது அமைச்சி போல அந்த நாமத்துக்கு அங்கே இல்லை என்று பல சொன்னார்கள் அப்படி இருந்து யாராவது நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கொள்ள கொள்ளுவேன் நிச்சயமாக இல்லையா ஆமா அப்படி திருநிற அவளது பெருமை உடையது இப்போ ஏகோறுாட்சம் பதினோரு முகம் இருக்கும் அதுல அந்த ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் எழுநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் மதிப்பு அந்த முப்பத்தி ரெண்டு ருத்ராட்சி எனக்கு தருமபுர சன்னிதானம் கொடுத்தாருக்கு முந்தி இருந்தவர் அதான் போட்டு காசிக்கு போனேன் ருத்ராட்ச வியாபாரி பத்தாயிரம் ரூபாய் என்ன போட பைத்தி போட்டா போட்டு ஒரு யாகம் மகா யாகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும் எழுதி வைக்கிறார்கள் ருத்ராட்டத்தை ஒருத்தன் போட்டுக்கிட்டு போனானே ஆனால் நல்ல பாம்பு அவனை வெரைட்டிட்டு வந்தா கூட திரும்பி போயிடுமா ருத்ராட்சம் போட்டு பார்த்தா இன்னைக்கு நல்ல பாம்பு வராது நல்ல பாம்பை விட கொடியவர்கள் தான் இன்னைக்கு மனிதர்கள் இருக்காங்க இவன் எட்ட போனா சரிதான் இல்லையா ஆமா ருத்ராட்டம் போட்டுவிட்டா அவ்வளவு புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள் ருத்ராட்டத்தை கண்டத்துல கட்டிக்கொள்ளலாம் கையிலே கட்டிக்கொள்ளலாம் சிகையில கட்டி அதான் சிகாமணி அப்படின்னு பேர் இந்த விபூதிக்கு இப்படி ஐந்து பேர்கள் இருந்திருக்கிறது அதத்தான் சுவாமி விபூதி என்பதை ஸ்ரீ விபூதி இருந்ததை திரு நிறுன்னு மாற்றி விட்டார்கள் தமிழ் ஊர் பேர் மாத்தினதே திருஞான் சமுதர் தானே திருஞான் சமுதர் தேவத்தில் மயிலாடுதுறைன்னு எப்போவே வந்துவிட்டேன் விருத்தாஜனம் என்பதை திருமுதுகுண்டம் என்று அவர்கள் மாத்தி விட்டார்களே தமிழ்ல ஆமா இந்த தமிழாக்கம் செய்தது திருஞான் சமுதரம் திருநாவுக்கரசும் மாணிக்கவாசரும் செய்தார்கள் இன்னைக்கு நாம விருத்தாஜம் சொல்ல தயாரா இருக்கிறோம் இல்லையே கிடையாது ஆக இந்த திருநீறு என்பது அந்த விபூதியினுடைய தமிழாக்கம் தான் வேதத்தில் உள்ளது நீரு வெண்யர் தீர்ப்பது நீரு வெண் துயர் தீர்ப்பது நீரு ஒன்னுதான் இது வெண்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு திருநீரு அப்படின்னு சொல்லி இந்த விபூதியை எடுத்து பாண்டியன் மேல பூசினார் திரு ஞான சமணன் என்ன சொன்னா இந்த கூண்பாண்டியனுடைய உடம்புல இந்த பக்கம் இருக்கிற இப்படி ஒரு உடம்புல பாதியா வச்சு இந்த பக்கம் இருக்கிற ஜுர நோயை நீ தீர்த்து விடு இந்த பக்கம் இருக்கிற ஜுர நான் தீர்த்து விடுன்னு சொன்ன அது முடியுமா இன்னைக்கு டாக்டர் கேட்டா அப்படி ஒத்துக்குவாங்களா மாத்திரை கொடுத்தையுமே தவிர இந்த பக்கம் வருது சுவாமி என்ன பண்ணாரு இந்த விபூதி அடிச்சு இந்த பக்கம் பூசினார் இந்த பக்கம் இருந்த ஜுரம் எல்லாம் இந்த பக்கம் வந்துடுதுன்னு சொல்றாங்க எப்படியோ எப்படியோ கூன்பாண்டியனுக்கு இந்த ஜரம் போனது உண்மை இல்லையா ஆமா முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவை இணையது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆளவாயான் சிறு நீரு தான இணியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியைத் தருவது நீரு அந்த புத்தியை கொடுப்பதும் திருநருதானா மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு செல்வம் தருவதும் திருநீர் தான் வருது செல்வத்தை தருவது திருநீர் அப்படி சரி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே இந்த திருநீர் என்பது எது இந்த கடையில் வாங்குறமே அது இந்த சித்தநாதன் விபூதினு போட்டு வைக்க கொஞ்சம் கமக மண்ணு வாசனை நம்ம வாங்கிடுறோம் ஆனா திருநீர் எப்படி செய்யணும்னு நம்ம நூல்கள் இருக்கிறதா இருக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறோம் கற்பம் அணு கற்பம் வி கற்பம் அப்படின்னு மூணு திள்சி சொல்ற அவர் அப்படின்னு சொன்ன என்ன அப்படின்னு கேட்டா கற்பம் சொல்வது பசுமாட்டின் சாணத்தில் இருந்து செய்யப்படுவது கற்பம் அணு கற்பம் என்பது பசுமாடு சில கொட்டகைகள் வீடுகள் எரிந்து போன இடத்துல சாம்பல் கிடைக்க பாருங்க அதை எடுத்து பூசிக்கிறோம் காடுகள் எரிந்து போய் அங்க கிடைக்கிற சாம்பலையும் எடுத்து பூசிக்கிறோம் இருக்குபூதி எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னா நாட்டுப்புறத்துல சில மாரியம் கோயிலுக்கு அங்க விபூதி இல்ல பூசிக்கு ரெண்டு ஆக்கி விடார்கள் திருமண் பேர் வச்சாங்களோ என்னமோ அதுக்கு இல்லையா ஆமா இந்த விபூதியை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டா பெரியபுரா என்ன வருகிறது பசுமாட்டை வெளியில மேய விடாமல் வெளியில மேய போச்சுன்னா அது என்னென்ன சாப்பிட்டு விடும் அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு தெரியும் பசுமாடு பண்டிகையோடு சேர்ந்தால் அது சாப்பிடுவதை இது சாப்பிடும் அதனால வெளியே போக விடாமல் இந்த பசுமாட்டை குளிப்பாட்டி சுத்தமான இடத்துல கட்டி போட்டு அதுக்கு பசும்புல்லை கொடுத்து அந்த பசும்புல்லை உண்டு விட்டு அந்த போடுகிற அந்த சாணத்தை நாம குளிச்சு சுத்தமாக ஒரு தாமரை இலையிலே அது இந்த சாணம் போடும்போது இதை தாங்கிக் கொள்ளணும் நாம கீழே விடாமல் அதை எடுத்து நாம குடிச்சு விட்டு சுத்தமான இடத்துல பசும்பாலை விட்டு அந்த பசுஞ்சாணத்தை மாடியில வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வடவடையா தட்டி அதை காய வச்சு ஹோமம் பண்ற அக்னியை எடுத்துக்கொண்டு போட்டு அதை சுட்டு நீ பூசிக்கிட்ட அதுதான் விபூதி இது சொல்லப்படுகிறது இது முடியுமா நம்மகிட்ட பசுமாடு உண்டா அத நம்ம குளிச்சுக்கிட்டு எப்படி செய்ய முடியுமா யோ இத வேலை இதெல்லாம் நான் விபூதியை பூசிக்காம இருந்தாலும் இருந்துருவேன் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது சரி வேண்டாம் எங்கேயாவது பசுமாட்டு சாணியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதையாவது சுட்டு பூசிக்கலாம் ஹோமம் பண்ண வேண்டாம் பசுமாட்டு கட்டி போட வேண்டாம் புல்லு போட வேண்டாம் எங்கேயாவது பசுமாட்டு சாணியை கொண்டாந்து அதை சுட்டு பூசிக்கலாம்ல அது கூடவா செய்ய முடியாது நமக்கு எங்க வெண்ண நன்றாக இருக்கிறது நல்லெண்ணாக இருக்கிறது கரிகாய் எங்க நன்றாக இருக்கிறது பழங்கள் எங்க நன்றாக இருக்கிறது தெரிஞ்சு வாங்க தெரியுதா அது தெரியுது அது போல பதிஞ்சாணம் எங்க இருக்குன்னு கேட்டு அதை வாங்கி ஏன் செய்து நிச்சயமா நான் அப்படித்தான் செய்து கொள்றேன் நானே செய்துகிட்டு இருந்தேன் எங்க வீட்லயே செய்துகிட்டு இருந்தேன் இப்ப என்னால முடியல சரி இந்த இவ்வளவு பெருமை உள்ள திருநீரை நாம கோயில் என்ன பண்றோம் கோயில் போய் அதை வாங்கி கொஞ்சோண்டு அப்படி நெத்தியில விட்டுட்டு யலாமா பிணியை தீர்ப்பது நீரு மதியை கொடுப்பது நீரு செல்வத்தை கொடுப்பது நீரு உன்னை பாதுகாப்பது நீரு என்று வருகிறதே அந்த சுவாமி பிரசாதத்தை கீழே போடலாமா சுண்டல் கொடுத்தா போடுவியா சக்கர பொங்கல் கொடுத்தா போடுவியா அத போட மாட்ட அப்ப மாட்ட மாத்தி விடுவோமா மந்திரமாவது சுண்டல் மாத்தி கொடுவோமா தப்பு அதைவிட நீ திருநீர் வாங்காம இருக்கிறத பெட்டர் நீ வாங்கமே வாங்காத கீழே போடுவதா இருந்தால் நீ அந்த திருநீரை நீ வாங்குவது வாங்கி அந்த பாவத்தை எதிர்க்கு சம்பாதிக்கிற ஆக சின்ன குழந்தையிலிருந்து இப்படி விபூதிய பூசி பெற்றோர்கள் நம்மளை வளர்த்திருக்கிறதுனால நாம் அதை பாதுகாக்க வேண்டியதும் அதனை ஒழுங்காக மரியாதையோடு காப்பாற்றிக் கொள்வதும் பொறுப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் து நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியைத் தருவது நீர் சேணம் தருவது நீரு திருவாலபாயாந்திரு நீ ியமாவது நீரு பேசை உ அதேச ஒரு துறவி பூசும்போது அவனுக்கு தன்மை மிகுதியாக வருகிறது தர்வர மடத்தில் ஒரு சாமியார் இருந்தார் இப்ப அவர் இல்ல அவர் இறந்து போயிட்டார் அவர் என்ன பண்ணவர் ஒரு பேப்பர் அப்படி விரிச்சு போட்டுட்டு கௌபீனத்தை மாத்திரம் கட்டிட்டு தலையிலிருந்து கால் வரலையும் விபூதியை சுத்தமா பூசி விட்டு அப்புறம் வேட்டி கிடைக்க வேண்டிய ஒருவர் ஆமா அப்படி நான் பூசியத வேற எங்கையும் நான் பார்த்ததே கிடையாது அவர் ஒருத்தரை தான் நான் பார்த்தேன் முழுநூறு பூசிய முனிவர் என்று ஒருவர் இருந்திருக்கிறார் தேவாரத்தில் வருகிறது அவர் ஒருவரை நான் பார்த்தேன் அவருக்கு அப்புறமா வேற அந்த மாதிரி ஆசை கெடுப்பது நீர் அந்த நீர் தேசம் புகழ்வது நீர் திரு அலவய்த்தே நீர் அவலம் துன்பம் அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீர் பானம் அளிப்பது நீரு பொருத்தமதாவது மாடிகை எயிலது அட்டது நீரு இருமைக்கு முள்ளது நீருவது நீரு வாக்கியத்தை கொடுப்பது திரு சுயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதரு திருநீரே இராவணன் மேலது நீரு இந்த மனித இனத்திலே ராவண எனத்தான் சொல்றார் இவர் அவன் மகா சிர அவன் செய்கிறவன் ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்டான் ராமாயணத்தில் வருகிற கதையில அவ்வளவுதான் தவிர அவருக்கு எவ்வளவு வலிமை இருந்தது இமயமலையை தூக்கியான் இப்படி அவ்வளவு வலிமை உடையவன் அந்த விபூதி பூசி கொண்டிருந்தானா இவன் டிரெஸ்ல தூக்க முடியல விபூதி பூசோம்பேரி இது எங்க போய் சொல்ற ராவணன் மேலது நீரு எண்ணத் தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரு மானோடையனறியாத வண்ணம் உள்ளது நீரு மேலூரை தேவர்கள் தங்கள் மையது வெண்பொடி நீரு ஏல உடம்பிடத்திற்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டம் டற்றியம் ஆலவாயான் திருநீரு அப்படி பசுஞ்சானத்திலிருந்து சுட்டு எடுக்கிறோம் இல்லையா அதுக்கு சாம்பல் என்றும் பெயர் வருகிறது தேவாரத்தில் திருநீர் என்றும் வருகிறது பூதி என்றும் வருகிறது சாம்பல் என்றும் வருகிறது சாம்பலை பூசி தரையில் புரண்டு என் தாழ்வரவி ஏம்பளிப்பார்களுக்கு இறங்குகின்ற என்பது அப்பருடைய வாக்கு இந்த சாம்பல் அந்த விபூதியை எதுல வைக்கிறது ஐயா எடுத்துட்டோம் ரெண்டு லட்ச ரூபாய் போட்டு ஒருத்தன் என்ன பண்ண ஒரு வைரத்தோடு பண்ணிவிட்டான் மனைவி கிட்ட கொண்டு கொடுத்தான் மடியாடி நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த இந்த ரெண்டு லட்ச ரூபா இந்த வைரத்தோடு போட்டு இவன் என்ன பண்ண அத வாங்கி இந்த எல்ஜி பெருங்காய டப்பி துரு பிடிச்சதற்கு பாருங்க அதுக்குள்ள இத போட்டு இந்த மாடத்துல கொண்டு வச்சான் இவன் சும்மா இருப்பானா அப்படி பைத்தியக்காரி அது ரெண்டு லட்சம் ரூபாய்டி அது எல்ஜி பெருஞ்சா இந்த அதுல கொண்டு போட்டு வைக்கிறியே அதுக்குன்னு ஒரு டப்பா இருக்கு அதுக்குள்ள வச்சு அந்த கோத்தர வச்சு மாட்டா நிச்சயமா நூல்கள் பன்னிரண்டு திருமுறையில பெரிய புராணத்தில் எதுல வச்சுக்கணும் தெரியுமா மண் பாத்திரத்துல வைத்துக் கொள் தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லுவதை சொல்றேன் உங்களுக்கு மண் பாத்திரத்துல வைத்து பூசிக்குள் புதிய பாசனம் என்று பேசப்படும் நீ வச்சிருக்கீங்களா நிச்சயமா வச்சிருக்கே செய்யணுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் கேட்டு வாங்கினோம் ஆனா விபூதி இந்த மாதிரி பையிலையும் வைத்து கொள்ளுங்க தேவாரம் வருகிறது பூதி பையனை என்று சொல்லுகிறார் தேவாரத்துல அப்பர் சுவாமிகள் சைவனாக இருக்கிறவன் இப்படி ஒரு விபூதிவான் விபூதிக்கு வேற்று மதத்தவர்கள் அதை செய்யறா நம்ம மதத்தவன் செய்யறது இல்லை என்ன பண்ற இல்லையா வேற்று மதத்தவன் பாருங்க வீட்டு வாசப்பில் இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டிருப்பான் அவன் ரொம்ப பரமை ஏழையா இருந்தாலும் சுண்ணாம்பு நாளையாவது அப்படி கிழிச்சு வச்சிருப்பான் இப்படி போட்டிருப்பான் ஒரு கோடு இவன் யாருன்னு தெரியும் இவன் யாருன்னு தெரியும் இப்படி போட்டிருப்பான் அவர்த்தன் அது யாருன்னு தெரியும் ஒண்ணுமே போடாம ஒரு ஊடுருந்ததுன்னா அது நம்ம ஆளு நம்ம ஆளு ஊடுன்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சமயத்தில் அவ்வளவு ஈடுபாடோடு அவன் இருக்கிறான்னு அர்த்தம் அதனால குறை சொல்றேன்னு நீங்க எண்ணி விடாதீர்கள் நாமளும் அப்படி இருக்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன் இல்லையா ஆமா அந்த விபூதியை இப்படி வைத்துக்கொள் இந்த விபூதி பட்டுப்பயிரை வச்சு பூசிக்கிறோம் என்பது நாம நம்ம நூல்கள் எழுதி வைத்திருக்கிற சட்டம் தேவார திருவாசகம் அல்ல சட்ட நூல் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இப்படித்தான் நீ வாட வேண்டும் என்று அது சொல்லுகிறதுனாலே அது சட்ட நூல் என்று நான் எண்ணுகிறேன் மாலோடைய அறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை மெய்யது வண்பொடி நீரு ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடத்தியம் ஆலவாயான் திரு நீரு குண்டிகைக்கியர்களோடு சாக்கியற் கூட்டமும் கூட கண் திகப்பிப்பது நீரு இனியது நீரு எண்டிதைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீருத்தவர்கள் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகதி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி சென்னன் உடல் உற்ற தீர சாத்திய பாடல்கள் பத்தும் அல்லவது அல்லவர்தானே அப்படின்னு சொல்லி தன் கையில் இருந்த விபூதிப்பையை எடுத்து அந்த விபூதி எடுத்து அந்த பாண்டியனுக்கு பூசினார் பூசண பக்கத்துல சமணம் சொன்னா நீ கையில் இருக்கிறத வச்சு பூசக்கூடாதுன்னு இது பெரிய புராணத்தில் வருது நம்ம சமுதாயத்திற்கு மூன்று புராணம் எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் மூன்று புராணம் தான் தலையாக கருதப்படுகிறது பெரிய புராணம் திருவிளையாட புராணம் கந்த புராணம் இது மூன்று தான் நமக்கு உரிய புராணங்கள் வலது கண்ணை போல பெரிய புராணம் இடது கண்ணை போல திருவிழாட புராணம் நெற்றி கண்ணை போல கந்த புராணம் என்று சொல்லப்படுகிறது அந்த புராணத்தில் வருகிறது இந்த விபூதி அணி பூசாதான் என்ன பண்ணுறாரு என்ன செய்யணும் சொன்னார் நீ சாம்பல் சொல்ற சாம்பர பூசு பார்க்கலாம் உடனே அவர் என்ன பண்ணார் கோயில் இருக்கிற மடப்பள்ளி அதாவது சுவாமிக்கு நவேத்தியம் போடுறதுக்கு மடப்பள்ளி அந்த மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பரை எடுத்துக்கிட்டு வர சொல்லி அதை பூசினார் என்று திருவிழா வருகிறது தவறொன்றும் இல்லை சொன்னதுனால தவறு ஒன்றும் இல்லை அந்த விபூதி அந்த சாம்பரை பூசினார் என்றும் வருகிறது இப்பவும் பாத்தீங்கன்னா மதுரை கோயில் சுவாமி கோயிலிருந்து அம்பாள் கோயிலுக்கு போற வழியில ஒரு சின்ன கோபுரவாரி சொல்ல பெரிய முக்குருணி விநாயகர் இருக்கு மாடத்தில் இருக்கிற சாம்பல கொண்டாந்து நிறைய கொட்டி வச்சிருப்பான் போறவங்க எடுத்து பூசிக்குறாங்க சரிங்கிறது சாட்சி அதையும் எடுத்து பூசிக்கிட்டாங்க என்ன அர்த்தம் திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுல இருந்த வீடுகள்லாம் எப்படி கட்டியிருப்பார்கள் சொன்னா இல்ல வாசப்படி இருக்குல்ல வாசப்படிக்கு மேல ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு விபூதி இது இருக்கும் மடல் அந்த வீட்டை விட்டு அவன் வெளியில போகும்போது தண்ணி அறியாமலே அந்த கை போகும் அந்த வெளியில் காப்பாத்தும் நம்ம சும்மா ஓரமா போயிருந்தா கூட எத்தனை பேர் போறான் பாத்தீங்களா இப்ப நாம விசிக்கிட்டா வெளியே போய் ஆகணும் இன்னைக்கு சூழ்நிலை ஆக அந்த சாம்பலையும் பூசினார் என்று வரலாறு நமக்கு ஆக சாம்பல் என்பதும் அந்த வகையில் எதா இருந்தாலும் அது உயருடையதுதான் அதனால தான் நம்ம சித்தநாத விபூதியையும் வாங்கி பூசிக்கிறோம் கடவுள் நம்மளை காப்பாற்றுகிறான் என்று நான் இந்த திருப்பதியத்தை உங்களுக்கு பாடி காட்டினேன் இது அந்த பழைய பிராச்சீனமான மெட்டே இது புதுமை தேவைதான் அது வேண்டாம்னு சொல்லல புதுமையும் தேவைதான் பழமையை நாம காப்பாற்றி விட்டு அந்த அண்டை போகணும் என்பதுதான் என்னுடைய கம் அடுத்தது நம்ம சமுதாயத்திற்கு அந்த பொண்ணு பாடி பான முறை தான் இப்போது நான் திருநீட்டு பதியத்தை பாடி காட்டின முறை அதே மாதிரி நம்ம சமுதாயத்திற்கு மிக முக்கியமாக கருதப்படுவது திருநீறு ருத்ராட்சம் பஞ்சாட்டர ஜபம் பஞ்சாட்டர ஜபம் எவ்வளவு உயர்ந்தது என்பது திருஞான சம்பந்தருடைய ஒரு பதியம் ரெண்டு பதியம் இருக்கு திருஞான் சம்பந்தருடைய பதிகங்கள்ல 383 எண்பத்தி மூணு பதிகம் தான் போனது சொல்லிட்டேன் முன்னூத்தி எண்பத்தி மூணு பதிகம் தான் திருஞான சம்பந்தருக்கு உரியது மூணு பதிகத்துல முன்னூத்தி முன்னூத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு பதிகம் உங்களுக்காக சைவ மக்களுக்காக தமிழர்களுக்காக நான் மிரக்கட்டை செய்து கொண்டிருக்கோம் எண்பத்தி மூணு பதியத்துல முன்னூத்தி நாற்பத்தி நாலு பதிகம் பாடி கேட்கலாம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தொண்ணூத்தி ஆறு கேசட் பாடுனா திருஞான சம்பந்த தேவாரம் சுந்தர தேவாரம் ஏற்கனவே பாடி முடிச்சுட்ட நூறு பதியம் அது வந்து திருவாசகம் பூரா வந்துடு இப்ப திருஞான சமுதிர தேவாரம் இந்த வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக வெளியிட்டு விடுவோம் என் பேர்ல நீங்க தப்பு சொல்ல முடியாது பாடி வச்சாரா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது இப்ப நான் கேட்பேன் நீ வாங்கி கேட்டியா அப்படின்னு நான் கேட்பேன் இப்போ ஆமா ஒரு வருஷத்துக்கு நீ போட்டு கேட்க முடியும் அவ்வளவு கேசட் பாடி வைத்திருக்கிறேன் எதற்காக நான் மார்த்தட்டி கொள்ளவில்லை நீங்க கேட்கணுங்கிறதுக்காக ஆமா இந்த இடத்த கூட ஐயா கிட்ட கேட்டு வாங்குறதே நான் அதுக்குத்தானே விடந்தோடனே ஐயா கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன் நீங்க நீங்க எல்லாம் இது பிரியமா கேட்டீங்கன்னா இன்னொரு வருஷம் கூட நீட்டி கொடுக்கணும்னு ஐயாவுடைய ஐயாவை வணங்கி கேட்டு ஐயாவை நான் வணங்கி கேட்டுக் கொள்ளுவேன் இன்னொரு வருஷத்துக்கு எனக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு விடக்கூடாது நாம கொஞ்சம் கொடுத்து விடுவோம் நாமளே நடத்தி விடுவோம் எவ்வளவு ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருடைய பரம்பரை இல்லையா ஆமா முத்தியா செட்டியார் அவர்கள் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு புத்தகத்தில் ஒரு தமிழிசை பாடும் பெரியவர் இவர் இவரை உலகம் எல்லாம் போயிருந்து எழுதி கொடுத்திருக்கிறார் முத்தியா செட்டியார் எழுதி கையெழுத்து போட்டு அவர் கையினாலே எழுதி கொடுத்தது நான் ஏசிய முட்டை கொண்டாந்து காட்டுறேன் ஆமா முத்தியா செட்டியார் ஐயா நான் பாடினா உட்கார்ந்துருவாங்க இங்க உட்காந்து கேட்டு போங்க இன்னொரு அரை மணி நேரம் கூட பாடு அப்படின்னு அப்படி தமிழ்சையை காத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அப்படி அந்த தமிழிசையில என்ன சொல்லப்படுகிறது பஞ்சாட்சரத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது நான் மீண்டும் ஒரு தடவை நான் சொல்லுவேன் பன்னிசை ஆராய்ச்சி கூட்டம் இந்த வருஷம் ஐம்பதாவது ஆண்டு எங்கேயும் இப்படி நடப்பதில்லை இப்படி ஒரு இடமும் கிடையாது இப்படி ஒரு வசதியும் கிடையாது எங்கேயுமே என்பது நான் முன்னே சொல்லிவிட்டேன் அதற்கெல்லாம் நீங்கள்லாம் வர வேண்டும் என்று சங்கத்தார் சொல்லியிருக்கிறார்கள் நானும் உங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன் அதற்கு இதெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க வெளியில உங்களுக்கு கிடைக்கும் வந்தீங்கன்னா இது ஐம்பதாவது வருஷமானால சிறப்பான தேவார இசை கச்சேரியெல்லாம் நடக்கிறது இருந்து கேட்டு நீங்கள் சைபர்களாக சைபர்களாக வாழணும் சைபர்களாக வாழாமல் சைபர்களாக வாழ்ந்து விடுங்கள் அதுதான் தமிழ்ச்சி சங்கம் செய்த தொண்டு அந்த காதலாகி கசிந்து கடைசியா பாடினது திருஞான் சம்பந்தர் அதுல பஞ்சாட்சரம் எவ்வளவு உயர்வு என்று அவர் சொல்லுகிறார் காதி கஷிந்து காதல கல்யாணம் சொல்றான் தப்பு காதல் என்பது பேர் அன்பு அந்த கல்யாணத்தில் வருது காதல் என்பது பேர் அன்பு என்பதுதான் பொருள் இவன் பார்த்து காதலிச்சதுல காமத்தை சொல்ல நினைக்கிறேன் காதலாகி என்பது பேரன்பு கொண்டு என்று பொருள் பண்ணணும் இல்லையா ஆமா காதலாகி அந்த பேர் அன்பு சிவனு கிட்ட வரும்பொழுது இவன் அழத்தான் செய்வான் சில பேர் பிறக்கும் குருடனாக சிவுடனாக நொண்டியாக பிறக்கிறான் இவனை நன்றாக படைத்தனோ என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் என்பது திருமூலர் திருவாக்கு நம்மளை நன்றாக படைத்தான் அல்லவா இவ்வுலகத்திலே என்னை வாழை வைத்தாயே என்கிறாரு மாணிக்க வாசகர் நன்றாக படைத்தான் அல்லவா அந்த நன்றாக படைத்தான் என்று எண்ணும் எண்ணை ஆனால் இவன் அழத்தான் செய்வோம் இல்லையா ஆமா அதான் சொல்றாரு காதலாகி பேரன்பு கொண்டு கசிந்து அந்த எண்ணம் வரும் பொழுது நிச்சயமாக உள்ளத்துல கசிவு வரும் உள்ளத்துல கசிவு வந்ததுன்னா கண்ணுல தண்ணி வரும் அதத்தான் சாமி சொல்ற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் என்று பொருள் சொல்லுகிறவர்கள் ஓதுவார் நெறிக்கு உயிப்பது நெறி என்பது வழி நல்ல வழிக்கு இவனை செலுத்திவிடும் என்பது பொருள் இவன் தீய வழிக்கு போக மாட்டான் கொள்ளை அடிக்க பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படுவது கொலை கொள்ளை குடி இதெல்லாம் அந்த பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படும் இல்லையா ஆமா அதற்கு செல்லவே மாட்டான் நான் ஒரு நாள் என்ன பண்ணேன் பூந்தமலியில அப்படி தெருவில் வந்துகிட்டே இருந்தேன் மழை பெய்ஞ்சது கையில கொடை இல்லை ஓடுனேன் ஓடி போய் ஒரு கடைக்குள்ள உள்ள போன பார்த்தா அது வந்து ஒயில் ஷாப் எனக்கு உடம்பெல்லாம் அடுங்கி போச்சு ஏன்னு கேட்டா எவனா ஒருத்த தர்மூர சாமன ஒயின் ஷாப்ல இருந்து வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அவ்வளவுதான் கதை தெரியுமில் எனக்கு நடுங்கி போச்சு மழையில உடாந்துட்டேன் வெளியில ஆமா இதே மாதிரிதான் கொள்ளையும் கொலையும் கூட அந்த தீய வடியை விட்டு இவனை நல்ல வடிக்க செலுத்துவது பஞ்சாற்ற மந்திரம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உயிப்பது உயிப்பதுன்னா என்ன அர்த்தம் அவனை அதில் சேர்த்து விடும் அவனை நகர விடாதுன்னு அர்த்தம் வேதம் நான்கிறோம் வேதத்துல நடு மத்தியில ஒரு எழுத்து இருக்குதான் அதான் சிவாய நமன் இது பெரியவர்கள் தேர்ந்து எடுத்து சொல்லுகிறார்கள் நம்ம பெரியவங்கள்னா எவ்வளவு பெரியவர்களா எவ்வளவு அறிவுள்ளவர்களா இருந்திருக்காங்க தெரியுமா நடுவில் சிவாய நம என்று ஒருதான் அதே மாதிரி தேவாரத்தில் இந்த ஏழு திருமுறையில நடுமத்தில மூணாம் திருமுறை நாலாம் திருமுறையில் சிவாய நமது கம்பேர் பண்ணி பார்த்திருக்கிறாங்க வேதத்திலையும் இப்படி வருகிறது தமிழ் வேதம் ஆகிய தேவாரத்திலும் இப்படி வருகிறது தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் திருப்பாறைத்துறை தேவாரத்தில் வருகிறது இந்த சிவாய நம என்று சொல்லு ஆக வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாய இந்த நமச்சிவாய மந்திரத்தை உபதேசம் பெற்றுக் கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்பது நியதி உபதேசம் யார்கிட்ட பெற முடியும் மடாதிபதிகிட்ட பெற்றுக் கொள்ளலாம் தருபுரம் மடாதிபதி கிட்ட பெற்றுக் கொள்ளலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மதுரையார்கள் மடம் கேட்டுக்கொள்ளலாம் திருவாவூர் மடத்தில் கேட்டுக்கொள்ளலாம் மதுரை மடத்தில் கேட்டுக்கொள்ளலாம் குன்றக்குடி ஆதீனத்தில் கேட்டுக்கொள்ளலாம் சிவாச்சாரியார்கள் என்று சொல்லுகிறார்கள் அம்மன் கோயில் அவரை செய்து கொள்ளலாம் ஓஹம வளர்த்து அவர் மூலமா அந்த கேட்டுக் தான் இந்த பஞ்சாட்சத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு நியதி வைத்திருக்கிறார்கள் அதை நான் ஒத்துக்கொள்வதில்லை அப்படி வைத்ததுனாலதான் இது பரவாமல் போய்விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா இப்ப மூணு வருஷம் இதுக்கு போயிட்டு வந்துட்டான் ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்தான் சாமி ஆயிடுறான் முதல்ல கன்னி சாமியா இருக்க குட்டி சாமியா இருக்கிறான் அப்புறம் சாமி ஆயிடுறான் அவன் மாரி எடுத்து கொடுக்கறான் மலைக்கு அழைச்சுறான் அவன் தான் சாமி அதே போல பத்து வருஷம் ஒருத்தன் பஞ்சாட்சி சொல்லிவிட்டான் அவன் இன்னொருத்த பஞ்சாட்சிரத்தை உபதேசம் பண்ணலாம் என்று சட்டம் எழுதி வைத்திருந்தார்கள் ஆனால் இது எல்லாருக்குமே இன்னைக்கு பரவி இருக்கும் அது இந்த மடாதிபதிகள் தான் தான் செய்யறது வந்ததுனால தான் இது பரவாமல் போய்விட்டதோ என்று என்னுடைய தான் நான் என்ன, என்ன சொல்றேன் சும்மாவது நீ நமச்சுவாய நமச்சுவாய என்று சொல்லிக் கொண்டே இரு உபதேசம் பெற்றுக் கொண்டு சொன்னால் நூறு மார்க் என்று சொன்னால் உபதேசம் பெறாமல் சொன்னால் பத்து மார்க் கிடைத்தது ஆனால் பத்து பத்தா கூட்டம் நூறு வந்துட்டு போகுது என்ற எண்ணம் எனக்கு உண்டு அதனாலதான் நான் அடிக்கடி உங்களை நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்கள் என்று நான் சொல்லுவது இப்பவும் கூட நாம எல்லோருமா சேர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை இப்ப நாம சொன்னமே ஆனால் கோயில் லட்சார்ச்சனை நடக்குது பாருங்கோ அங்க ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லுவார் பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க சொன்னா அதுதான் லட்சார்ச்சனை சொல்லிவிடுறாங்க அதே போல இப்ப நாம இப்ப நான் ரெண்டு தடவை சொன்னா இப்ப நீங்க வந்து ஐநூறு பேர் உட்கார்ந்தீங்கன்னா ரெண்டு தடவை ரெண்டு தடவை சொன்னா ஆயிரத்தி ரெண்டு தடவை ஆயிடுதுன்னு அர்த்தம் இந்த புண்ணிய தமிழ்ச்சி சங்கத்துக்கு போய் சேரும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய நம ஓம் நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன் உபதேசம் பேராட்டி வேணாலும் பரவாயில்ல காலையில குளிச்சுபிட்டு கைகால ஆரம்பிட்டு விபூதி இருந்தா விபூதி எடுத்து அந்த விபூதியை பூசிக்கிற தினசு நமக்கு என்ன சொல்ல தேவாரத்தை போனதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறான் விபூதிய பூசும் போது சிவாய நம என்று பூசு சிவாய நம என்று நமச்சிவாய என்று பூசு சும்மா பூசி விபூதி தான் பூசுற வாய் தான் கொடுத்திருக்கிறான் சிவாயனம் நமசிவாய சிவாயனம் நமசிவாய என்று பூசு என்றுதான் தேவாரம் சொல்லுகிறது போனதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த பாடெல்லாம் பாடி காட்டினேன் அப்படி பூசிவிட்டு வடக்கு ஒரு நூத்தி எட்டு தடவை ஓம் நமசிவாயும் தயவு செய்து முடிந்தவர்கள் அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நல்லது இல்லையா கடைசியில நாம எங்கயோ போற பயந்த தனி வழிக்கு துணை அப்படின்னு சொல்லுவார் அருணகர்நாதன் ஒரு தனி வழி நாம போக போறோம் இல்லையா அப்படி போகும்போது எது துணை சொத்து சுதந்திரம் கூட வருமா வர அதான் பட்டினத்தடிகள் சொன்னார் வீடு வரை மனைவி வீதி வரை உறவு காடு வரை பிள்ளை அவருக்கு கடைசி வரை யாரோ சொல்லி முடிச்சுக்கிட்டார் கடைசி வரை வர்றது இவன் தான் இந்த பஞ்சாட்சிய மந்திரம் தான் வரும் ஆமா நிச்சயமா அதுக்கு நீங்கள் வகை வழி வகுத்துக்கொண்டு சம்பாரிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை பத்தி கேள்வி இதை சம்பாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு காலையில் மாலையை நூத்தி எட்டு சொல்லிவிடுங்கள் ஆயிரத்தெட்டு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு நீங்க புண்ணியவானுங்கள் அன்னைக்கே நான் உங்களோட கும்பிட தயாரா நீ சொல்றான்னு என்ன கேட்கறீங்களா என்னுடைய ஆயுள்ல நான் சொல்ல தவறியதே கிடையாது ஆமா எப்படியேனும் சொல்லிவிடுவேன் பஸ்ல போகும்போதே சொல்லிவிடுவேன் அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா நீங்களாம் புண்ணிவார்கள் ஓம் நமவ ஓம் நமவாயிவாய நமோம் ஓம் நம சிவாயிவாய நமோம் ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம அதுல இன்னொன்னு சேரணும் கொஞ்சம் அந்த கைத்தட்டு அதோடு சேர்ந்ததுன்னா இன்னும் ஒஸ்தி எங்க ஓம் நம சிவாய சிவாய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 பதி, காதலாயி பதிய நாம் உங்களுக்கு எனக்கு தெரிந்த பொருளை சொல்லி இருக்கிறேன் பாக்கி என்னைய 10 பத்து பாட்டு இருக்கிறது ஜனவரி மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் இடைவெளியிலே இங்கே டிசம்பர் 22, 23, 24, 25 இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாட்கள்ல தேவாரத்தை பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளும் தேவார கச்சேரிகளும் செய்து தருகிறார்கள் ஐம்பது வருஷமாக நடக்கிறது நீங்க எல்லாம் வந்திருந்து அதனையும் கேட்டு நன்னறி அடைவீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை பஞ்சாற்ற மந்திரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை அறிவித்துக் கொள்வேன் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு தமிழ்சையும் தமிழ்சை காக்கிற காத்து காப்பாற்றுகிற செட்டி நாட்டு அரசர் பரம்பரைக்கு சேரட்டும் என்று சொல்லி பஞ்சாட்டம் சொல்லி இந்த நிகழ்ச்சியாக நிறைவேற்றிக் கொள்வேனாக ஓம் நம சிவாய சிவாயம் சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ jivaye namo jivaye namo jivaye namo jivaye namo nama parvati vadai